நட்டுனே நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் பூண்டு தோயல் செய்ய தேவையான பொருட்கள் பூண்டு முப்பத்தஞ்சு பால் புள்ளி எலுமிச்சம்பால் சைஸ் காஞ்ச மிளகாய் மூணு கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் பெருங்காய்தூள் அரை ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் மூணு ஸ்பூன் வெள்ளம் அரை கரண்டி கருவேப்பிலை சிறிதளவு செய்முறை முதல்ல பூண்டு தோல் எல்லாம் உரிச்சு வச்சிடுவோம் ஸ்டவ் துவச்சிக்கிட்டு வானல் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகா போட்டு வதத்துப்போம் வதக்கிப்போம் ரொம்ப உளுசம்பருப்பு போட்டு நல்லா வறுத்து வச்ச உட்கா வறுத்துப்போம் பூண்டு போட்டுடுவோம் கருவேப்பிலை பெருங்காய தூள் கால் ஸ்பூன் போட்டு புளியும் அதுலேயே போட்டு வதக்கிடுவோம் ஒரு டாஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டு ஆறு வச்சிட்டு அதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிப்போம் அரைச்ச அந்த அரைச்ச முடிக்கிற சமயத்தில் இந்த வெள்ளத்தை அதில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி இறக்கிடுவோம் அந்த துவையல் ரெடி ஆச்சு அதுக்கு வந்து தாளிச்சிடுவோம் ஸ்டவ் வச்சு ஒரு வானலில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காலஞ்சோ கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு புரிஞ்சதும் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பரப்பு போட்டு வறுத்துட்டு அதை தாளிச்சு இந்த துவையலில் கொட்டிட்டோன்னா சுபமான டேஸ்டி அண்ட் ஹெல்தி புண்டு துவையல் தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு உங்களை மீண்டும் சந்திப்போம்